அவர்கள் இறைவா முகமதின் குடும்பத்தாருக்கு போதுமான அளவுக்கு உணவை வழங்குவாயாக என்று நபி செல்லாகும் அணிஹி செல்லும் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து